நமது நற்றிணை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் செப்டம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவகோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தா சேம்பர் ஆப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பதினோராவது பொதுக்குழு கூட்டம் நடைபெற்ற இடம் கொழும்பு இரண்டு பத்தாவது மீகன் கங்கா ஒத்துழைப்பு என் சி கூட்டம் நடைபெற்ற நாடு தாய்லாந்து மூன்று இந்தியா அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கிடையிலான பாதுகாப்பு கொள்கைக்குழுவின் பதினைந்தாவது கூட்டம் நடைபெற்ற நகர் வாஷிங்டன் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று மாபெரும் கால்பந்து அணியான கிழக்கு வங்காள கிளப் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது இரண்டு ஐஸ்வர்யா பிரதாப் சிங் தோமர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் மூன்று உலக தாய்ப்பால் வாரம் எந்த மாதத்தில் அனுசரிக்கப்படுகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்